நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் முப்பது பொதுவாக நதிகளில் ஏற்படுற வெள்ளம் இதை தடுக்க எடுக்கப்படுற ஒரு நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா அது அந்த நதியோட ஓட்டத்தில் அல்லது பாதையில் கட்டப்படுற அணைகள் அதாவது டேம்ஸ் இந்த அணைகள் சில இடங்களில் தான் இருக்கும் சில இடங்களில் பெரிய அணைகளாக கட்டப்படுறது வழக்கம் இது ஒவ்வொரு நதியை பொறுத்தது அது ஓடுற இடத்தை பொறுத்தது நதியில் வர்ற நீரை பொறுத்தது ஓகே சோ, இப்படி ஒரு அணை அதாவது டேம் ஒன்று அமெரிக்காவில் இருக்கிற கொலரோடோ நதியில கட்டப்பட்டு அந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் திறந்து வைக்கப்பட்ட தினம் செப்டம்பர் முப்பது அந்த அணைதான் அப்படிங்குற டேம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் கொலரோடா நதியில ஜென்ரலாகவே அதிகமான நீர் பாயக்கூடிய ஒரு நதி இந்த நதியில ஓடுற தண்ணியை கட்டுப்படுத்த அணை ஒண்ண கட்ட அந்த பகுதி மக்கள் அரசாங்க பல நிறுவனங்கள் அணை கட்ட ட்ரை பண்ணாங்க யாராலையும் முழுமையா கட்டி முடிக்கவே முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அமெரிக்க அரசாங்கமே அணைய கட்ட முன்வந்தாங்க அரசாங்கத்தோட உதவியோட அணை கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அணைய கட்ட அந்த சமயத்தில் அமெரிக்க அதிபரா இருந்த ஹோபர்ட் ஹூவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒரு சிறந்த இன்ஜினியரான ஹோவர் அவர்களோட கான்ட்ரிபியூஷனால டேம் வந்து கட்டப்பட்டதோட நீர் மின் அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் கூட அந்த பகுதியில் உருவாச்சு இதனால அந்த அணைக்கு ஹோவர் டேம் அப்படின்ட்டு பேரும் வச்சாங்க ஆனா அணை கட்டி முடிக்கிறப்போ ஹோவரோட அரசாங்கம் பதவி இழந்து பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருஷம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அணை திறந்து வைக்கப்பட்டது பட் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அணைக்கு ஹோவர் டேம் அப்படிங்கிற பேரை மாற்றி போல்டர் டேம் அப்படின்ட்டு பேர் வச்சு திறந்து வச்சார் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் வருஷம் அமெரிக்க பாராளுமன்றத்தில் இந்த அணையோட பேரை திரும்பவும் ஹோவர் டேம்ட்டே மாத்தினாங்க ஸோ இப்படி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கட்டப்பட்டு ரெண்டு வெவ்வேறு பேரால அழைக்கப்பட்ட அணைய சிறப்பிக்கிறதுக்காக அமெரிக்க அஞ்சல் துறை அஞ்சல் தலைகளை வெளியிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் வருஷம் மூணு சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒன்ன வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையில் அந்த டேமோட பேரை போல்டர் டேம் அப்படின்ட்டு பிரின் செஞ்சுருந்தாங்க ரெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் வெளியிட்ட அஞ்சு சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலையில இந்த டாம் கட்ட பெரிதும் அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹோவரை கௌரவப்படுத்தியிருந்தாங்க மூணாவதா ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் பதினாறரை டாலர் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க இதுல அந்த டேமோட ஒரிஜினல் பெயராக இருந்த ஹோவர் டேம் அப்படின்ட்டும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மூணு அஞ்சல் தலைகளை நாம அணைகள் அதாவது டேம்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் விவசாயம் அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நீர்மின் நிலையம் அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அமெரிக்க அதிபர்கள் அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் with two different names அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்